வணக்கம் நற்றினையின் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தி சேவை டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தமிழக செய்திகள் ஓகே புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரியில் இருபத்தைந்து கோடி ரூபாயில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்தார் ஊக்கி புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் ஒரளவு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன நேற்று திருக்கார்த்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலை பரணி தீபமும் மாலை மலை உச்சியில் மகாதீபமும் இயற்றப்பட்டது நடிகர் விஷால் ஆர் நகர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடப்போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளாா் மத்திய அரசின் குடிசைத் தொழில் நிறுவனம் சார்பில் கைவினை மற்றும் நெசவு கண்காட்சி சென்னையில் நேற்று தொடங்கியது வரும் பதினொன்றாம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுகிறது சென்னை மாநகராட்சி மண்டல இணை எஸ் திவ்யதர்ஷினி நியமிக்கப்பட்டுள்ளார் அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மதுரை மருத்துவக் கல்லூரி முதுகலை மருத்துவ பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியச் செய்திகள் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிர்பலியை தடுக்க நாடு முழுவதும் வரும் ஜனவரி முப்பத்தி தேதிக்குள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சாலை பாதுகாப்பு கமிட்டியை உருவாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தைந்து கட்டளைகளை பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு கூட்டுறவு நிறுவனமான அமுதசுரபி மூலம் மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க மருந்தகங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட முத்தலாக் முறையை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு புதிய சட்டம் இயற்றவுள்ளது இதில் சிறப்பு அம்சமாக முத்தலாக் கூறும் கணவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட திருமலை திருப்பதியில் காற்றில் மாசு கலப்பதை கட்டுப்படுத்த ஜனவரி மாதம் முதல் அறுபது பேட்டரி கார்களை தேவஸ்தானம் அறிமுகப்படுத்த உள்ளது டெல்லியில் மேடம் துசாட்ஸ் மெழுகுச்சிலேயே அருங்காட்சியகம் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டது தெலுங்கானா அரசு பிறந்த குழந்தைக்கும் ஆதார் எண் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது நவீன தகவல் சாதனங்கள் தீவிரவாதிகளுக்கும் உதவுகின்றன இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார் ஜெருசலமை இஸ்ரேலின் தலைநகரமாக டிரம்ப் அறிவிக்க உள்ளதற்கு பாலஸ்தீன தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் அரசு மிகவும் பலவீனமாக உள்ளது அந்த நாட்டில் ராணுவம் எந்நேரமும் ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது ஜிம்பாப்வே நாட்டின் புதிய அதிபரான எமர்சன் தனது அமைச்சர்களை அறிவித்தார் இதில் இரண்டு ராணுவ உயரதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் தங்கம்பிலை நேற்று கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து இரண்டாயிரத்து ரூபாயாக விற்பனையாகி வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கியில் ஐநூற்று இருபத்தி உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன குஜராத் சனந்த் நகரில் ஆலை அமைக்க ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி குஜராத் அரசு அளித்தது சலுகையல்ல கடன் என்று டாடா மோட்டார்ஸ் கூறியுள்ளது இன்போசிஸின் புதிய சிஇஓவாக சலில் எஸ்பிரேக்கை நியமித்துள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் வோடபோன் போன்ற நிறுவனங்களுடனான போட்டியை எதிர்கொள்ள பாரத் ஏர்டெல் நிறுவனம் இரண்டு புதிய பிரிபெய்ட் திட்டங்களை அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி டெஸ்ட் போட்டியில் தனது இருபதாவது சதத்தை பதிவு செய்தார் வெல்லிங்டன் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டி கிராண்ட் ஹோம் எழுபத்தி பந்துகளில் அதிரடி சதம் நியூசிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் ஆட்ட முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நாநூற்றி ரன்கள் எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு கால்பந்து உலகக்கோப்பை போட்டி ரஷ்யாவில் ஜூன் பதினான்கு முதல் ஜூலை பதினைந்து வரை நடைபெறவுள்ளது இப்போட்டியில் முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்த போட்டிக்கான பரிசுத் தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி கோடியாகும் இது கடந்த உலகக்கோப்பை போட்டியின் பரிசு தொகையை விட பனிரெண்டு சதவிகிதம் அதிகம் ஆசிய லூப் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த சிவகேசவன் தங்கம் என்றார் திரைச்செய்திகள் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள வேலைக்காரன் படத்தின் இசை இன்று வெளியாகிறது என இப்படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் தனது டுவிட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளார் ஏ ஆர் விஜய் இணையும் படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் யோகி பாபு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் தினேஷ் செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிக்கும் புதிய படத்திற்கு துப்பாக்கி முனை என்று பெயரிடப்பட்டுள்ளது விக்ரம்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஹெலோ படத்தின் மூலம் திரையுலகில் நாயகியாக அறிமுகமாகிறார் இயக்குனர் பிரியதர்ஷன் லிசி தம்பதியின் மகள் கல்யாணி பிரியதர்ஷன் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்